நன்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கீர்த்தனாம் நம் எண்ணங்களின் தன்மையையும் தரத்தையும் பொருத்தே மகிழ்ச்சி ஆம் நம் எண்ணங்களின் தன்மையையும் தரத்தையும் பொறுத்தே மகிழ்ச்சி என்கிறார் மார்க்ஸ் அரேலியஸ் நன்றி வணக்கம்